भोगान माया ீேஷ மூமா பரமயத்தோஸ் விமரிஷன் மபேக்கம் ஆசிரி மூசனோபேயம் அனுப்ப ிவிதீன உதாரமேக நன்றாக யுக்தி பிரமாணத்தினாலையும் ஸ்ருதிப்பிரமாணத்தினாலேயும் சித்தாந்தம் செய்த பிறகு இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் ஒரு பூர்வ பதில் சொல்ற அப்படின்னா சாஸ்திரத்தில் எதற்காக இப்படி ஆத்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவித்யாவஸ்தில இந்த ஆத்ம அனுபவம் இருக்கிறது அவித்தியின் நிலையில் அஜான நிலையில் நமக்கு இந்த ஆத்மபகுத்வ அனுபவம் இருக்கிறது இருக்கிற அனுபவத்தை அதான் சொன்னால் சங்கராஜர் சர்வப்பிராணி சாதாரணஹா ஸ்வாபாவிகா எல்லாருக்குமே இந்த நான் வேற நீ வேறேங்கிற எண்ணம் ரொம்ப பலமாக இருக்கு உண்மையிலேயே நான் வேறு நீ வேறுங்கிறது உண்மை அல்ல ஆழ்ந்த தத்துவத்தின்படி பார்க்கும் பொழுது இது அஜானந்தான் ஆனால் சாஸ்திரத்துலயே இப்படி இருக்குன்னு சொன்னால் அதிகாரி பேதத்தை வச்சு இதை சொல்றதுக்காக சாஸ்திரம் இப்படி கிரமங்களை வைத்து கொண்டிருக்கிறது அதனால தான் வந்து துவைத வாக்கியங்கள் துவைதாத்வைத வாக்கியங்கள் அத்வைத வாக்கியங்கள் இருக்குது அது அதிகாரிக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஆகையினால இதுல துவைத வாக்கியம் தான் பரமார்த்த தத்துவம் என்றோ துவைதாத்வைத வாக்கியம் தான் பரமார்த்த தத்துவம் என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது அத்வைத்தந்தான் பரமார்த்தம் ஆதிசங்கரர் தெளிவுபடுத்துறபாதாச்சாரிய சொல்ற ஆசிரமஹா திரிவிதா அதிகாரா திரிவிதா ஆசிரம இந்த வழக்கமான ஆசிரம்கிற அர்த்தத்தில் இல்லை பிரம்மச்சரிய அர்த்தத்துல இங்க சொல்லவில்லை ஆசிரமம்னு பேர் வச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு ஆசிரமம் சுவாமிஜி பேரை சொல்லி இந்த ஆசிரமம்னு வச்சிருக்கோம் ஆசிரமம் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னா நம்முடைய மனசுல இருக்கிற கலைப்பெல்லாம் போக்கிக்கிற இடம் அப்படின்னு இங்கே வந்தால் கலைப்பு வரப்படாது சோர்வை போக்கிக்கிற இடம் சிரம பரிகார ஸ்தலம் ஸ்ரம ரஹித ஸ்தலம் இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஜீவனுடைய சிரமம்னு அப்படி பண்ணணும் மனுஷியனுடைய சிரமம் இல்லை ஒரு ஜீவனுடைய சிரமம் ஜீவனாக வந்து மற்ற ஜீவர்களுக்காக சொல்லலை மனுஷரீரமுடைய ஜீவர்களுக்கு வாழ்கிறதுக்கு கத்துக் கொடுக்கிற இடம் இந்த உலகத்துல கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சிரமம் இல்லாம வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுக்கற இடம் சொல்லாம கூடாத இங்க வந்து ஒருத்தரை ஒருத்தரை சிரமப்படுத்திக்கிற இடம்னு சொல்லலாம் அது நம்ம பயன்படுத்துறத பொறுத்து இருக்குது இங்கே வந்து என்னென்னா இங்கே ஒரு பிளான் பண்ணி சிரமப்படுத்திக்கிட்டு தான் மேலேப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படிப்பட்ட எண்ணத்தில் இதெல்லாம் பண்ணுறது இல்லை அதில் ஆசிரமம் ஆசிரமாம் அப்படி ஒரு மகாத்மா பேரில் ஒரு ஆசிரமத்தை வச்சுருக்கோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த மகாத்மாவுடைய அனுகிரகத்தில் நம்ம ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கிற இடம் இங்கே வந்து லௌகிக்க விஷயங்களுக்கெல்லாம் இங்கே அவகாசம் கிடையாது அதுதான் அர்த்தம் எப்பவுமே உயிருக்கு உறுதி தேடிக்கிற காரியத்தை தான் பண்ணி நேர்வும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஜீவனுக்கு எது சார்த்தகமோ எது பயன் உள்ளதோ அதை மாத்திர அனுஷ்டிச்சுட்டே இருக்கிறது அதுக்கு ஒரு உத்தமமான ஸ்தலம் ஆசிரமம் ஆனால் இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல என்ன அர்த்தம் ஆசிரமமாக த்ரிதா நான் என்ன காலையிலேயே சொன்னேன் இல்லையா ஆக்சுவலாக இந்த ஆசிரமம் வந்து அத்தியுத்தம அதிகாரிக்கு இந்த இடம் வேண்டியது இல்லை மந்த மந்த மத்தியம அதிகாரிக்கு இந்த இடம் ஏன்னா உத்தம அதிகாரி ஆயிடுச்சுன்னா இந்த இடம் தேவையில்லை அப்புறம் இருந்தால் நல்லது மந்த மத்திய அதிகாரிகளுக்கு கைடு பண்ணலாம் அது இஷ்டம் அவரவங்க பொறுத்தது ஆசிரமத்திலே இருந்து அத்தியுத்தம அதிகாரிகள் இருந்தால் மந்த மத்தியம அதிகாரிகள்லாம் வந்தால் அவர்களுக்கு அவர்களை அத்தியுத்தம அதிகாரிகளை ஆக்கிறதுக்கு உபகாரம் பண்ணலாமே அது பண்ணலாமே கரெக்டு தான் நான் சொல்கிறது ஏன்னா இங்கே இருக்கிற இதெல்லாம் கிரமங்கள்லாம் பார்த்தோம் அண்ணா இப்படிதான் இருக்கு நானே யோசிச்சு பார்த்தேன் ரொம்ப அத்தியம் எப்போ பார்த்தாலும் உபநிஷத்துலேயே ஊர் இருக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோனே இந்த ரொட்டின்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் எனக்கே தெரியும் அதெல்லாம் நல்லா தெரியும் அது சந்தேகமே இல்லைன்னு ஆனால் ஒரு கிரமம் வேணுமே ஒரு முறை வேணுமே ஆசிரமம் இருந்தால் அதுக்கு ஒரு கிரமம் இருக்கணும் அப்புறம் வந்து அது அது சரியாக போயின்னு இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னா உத் மந்த உத்தம அதிகாரிகளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆளை தேவை தயான்சோகன் சொல்லுவார் நல்லவன் என்றைக்கு நல்லவனாக இருப்பான் அவன் ஒன்றும் கெட்டு போக மாட்டான் அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார் இந்த கெட்டவன் நல்லவனாக இருக்கிறதுக்கு வழி இருக்குமா அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அதை பண்ணுவோம்ப்பா அப்படின்பார் அதெல்லாம் அப்பப்போ பேசுகிறது சுவாமிஜி அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன் சில சமயம் அப்படி இல்லை சொல்லுவார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமிஜிகிட்ட பேசுறத அப்படிலாம் சொல்லுவார் அப்ப ஆசிரமஹ திருவிதாக மூன்று வகையானது மூன்று நம்ம என்ன போட்டுக்கலாம் உத்கிருஷ்ட திருஷ்டய ஹீன திருஷ்டிஹி மத்தியம திருஷ்டிஹி உத்கிருஷ்ட திருஷ்டிஹி ஆகியனால அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி அந்த சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி எல்லாம் உபாசனா உபதிஷ்டாசனா உபதிஷ்டா எந்த உபாசனா ஜீவாத்மா வேற எங்கிருந்து எங்க வர வரும் உபாசனி வர்த்தே ரஜம் சர்வம் முதல் ஸ்லோகத்துல உபாசனான் வார்த்தையை உபயோகப்படுத்தினர் அதுக்கப்புறம் எங்கேயா வந்ததோ எனக்கு தெரிஞ்ச வரல இப்ப என்ன சொல்ற உபாசன உபதிஷ்ட இந்த உபாசனையானது உபா சொல்லப்பட்டது என்னது நீ பிரம்மனை தியானம் பண்ணு இப்ப நமக்கு பார்த்துருக்கோம் நம்ம சாஸ்திரத்துல வந்து அதாவது ஏகரூப பாசன அநேக ரூப அதுவும் பேதந்தான் ஆனால் அது பேதாபேதமாக இருக்கு அநேக ரூப உபாசன அபேத உபாசன அரூப உபாசனா அத்வைத உபாச அத்வை என்ன வேதாந்திரம் பிடிக்கலாம் அத்வைத ஜானத்தை பெறதான் ஸ்ரவண மன்னன நிதித்யாசனம்தான் நிர்குண பிரம்ம ஜானந்தான் இங்கே அரூப உபாசனை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது உபாசனை கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ரூபத்தையே ரூபத்தை நினைச்சுக்கிறது விஷ்ணுவோட ரூபத்தை நினைச்சிக்கிறது விஸ்வரூபத்தையே பாவனை பண்றது அகமேவ இத பாவனா ரூபம் அப்புறம் நாம ரூபங்களை நீக்கி புரிஞ்சுக்கிறதா நிர்குண பிரம்ம ஞானம் ஏக்கரூபமாவது அநேக ரூபமாவது சொல்ல போனா ஏக ரூப அநேக ரூப திருஷ்டியில்தான் அரூபம் உபயோகப்படுத்துறோம் திருஷ்டியில தான் அத்வைத சப்தத்தை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அந்த சப்தத்துக்கு இந்த காலையில் பார்த்துட்டோம் இல்லையா சுத்த மௌனம் என்பால் தோன்றின் சப்தமே கிடையாது சப்தத்தையே நினைக்காம பண்ற சப்தம் வேதாந்த சப்தம் வேதாந்த சப்தத்தோட பவர் என்ன நம்ம மனசுல எண்ணங்களையே இல்லாம பண்ற ஒரு சப்தம் தான் அந்த சக்தி அதுக்கு இருக்கு வேதாந்தத்துக்கு இருக்கு ஓ உபாயம் உபாசனா உபதிஷ்டா ததர்த்தம் அனுக்கம்பையா ஆ அவர் அவர்களுக்குள்ள இது சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறத எல்லாம் ரொம்ப புரியறதில்லேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறோம் நாம் ஒன்றும் இப்போ எத்தனையோ பேர் வராட்ட இல்லை மாட்டேன் கிளாஸ் வரணும் நான் சொல்லுவேன் இந்த இனிமிச்சம்பருக்கு வச்சுக்கோ போயிட்டு வர பாட்டையும் சொல்கிறது இல்லையே ரொம்ப வந்து எனக்கு வந்து இப்போ உங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருத்தரும் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து இன்னைக்கு காலையில் ரெண்டு மூணு பேர் வந்து ரொம்ப தாங்க முடியலை சுவாமி துன்பம் தாங்க முடியல சுவாமி கவலைப்படாதுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நான் தான் கதின்னு வந்துட்டு விடாத அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க துக்கம் எப்படி இருக்குங்கிறேஷன் இந்த அவங்க சொல்கிற இதெல்லாம் கேட்டால் நம்ம வந்து அது ரெண்டு விஷயம் தெரியுது அஜானத்தோட ஆழம் தெரியுது என்ன நமக்கு கிடச்சிருக்கிற அனுகிரகமும் புரியறது நமக்கு கிடைச்சிருக்கிற அனுகிரம் புரியுது அவர்களுக்கும் அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தோன்று யான் பெற்ற இன்பம் பெருகையும் அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் போய் எடுத்தோடனே இதெல்லாம் படிக்க முடியுமா அவங்க நீங்கள் தவறாமல் வியாழக்கம் வியாழக்கணும் வாங்கும் ஒரு நெய்வழக்கு ஏற்றி வைங்கோ அந்த தக்ஷா சமதியில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க பூஜை கொண்டு இருந்தால் பூஜை தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போங்கோ அந்த சிவாச்சாரியார்கிட்ட சொல்லுங்க அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது அர்ச்சனை பண்ணால் அவர் சங்கல்பம் பண்ணுவார் இப்படி தான் சொல்லின்ற ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டயா அவரை போய் நீயாவது ஏதாவது குடும்பம் ஆகுது எல்லாம் சர்வம் ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொன்னால் நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் புரிய வைக்க முடியுமா நம்மளால் அப்புறம் நம்ம ஆரம்பிக்கணும் தத்துவபோதத்திலேருந்து ஆரம்பிக்கணும் வந்திருக்கிற எத்தனையோ பேருக்கே வந்து நிறைய பேர் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிற நமக்கே வந்து இன்னும் வந்து இன்னமும் இன்னமும் போது அவங்க சொல்றதுனா என்ன மத்தியம திருஷ்டியாசிர ஆசிரமாத்யர்த்தம் அந்த ததர்த்தம் வார்த்தை சங்கராச்சாரிய தச்சப்துக்கு அந்த ஹீன மத்தியம திருஷ்டி அதிகாரி அர்த்தம்னா அதிகாரியர்த்தம் சாதக அர்த்தம் அணுகம்பயா அணுகம்பான் என்ன அர்த்தம் அணுகம்பாங்க அக்பை எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க பகவான் என்னன்னா அவருக்கு வந்து இந்த கருணை வந்து ஒரு நாளும் குறையாத கருணை குறையாத எப்பவும் பரிபூர்ணமான கருணை பகவானுக்கு இருக்கப்பா அந்த லாங்குவேஜ் எல்லாம் அணுகம்பையா அப்படின்னா அணுகம்பா கிருபா கருணா இரக்கம் அருள் வள்ளுவருடைய பாஷையில் சொன்னோம்னா அருள் அருள்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க இரக்கம்னு அர்த்தம் திருவள்ளுவர் அருள் உடைமை அப்படின்னு சொல்ற போது இரக்கம் உடைமைன்னு அர்த்தம் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம்னு சொல்றபோது இறைவனுடைய அருள்ங்குற அர்த்தத்தில் இல்லை அனுகிரகம் கிரேஸ்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலை திருவள்ளுவர் திருவள்ளுவர் அருள்ன்னு சொல்லும் பொழுது இரக்கம் அருள்னா இரக்கம் சன்னியாசியா போறவனுக்கு இந்த சமுதாயத்தை பார்த்து இறக்கப்பட பெரிய சமுதாயத்தில் அக்கரவம் அப்படிலாம் சொல்லி அதனால பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கிற குணத்துக்கு பேரு தான் அருள் பிறருக்கு துயர் வராமல் பாதுகாக்கிறது அதுக்கு பேர் தான் அருள்னு பேர் பிறர் துயர் தீர்த்தல் அருள் பிறர் நலம் வேண்டுதல் அருள் பிறர் துயரை பார்த்து இறங்குவது வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இறக்கம் காட்டுறதுக்கு பேர் தான் அருள் அதுக்கப்புறம் தான் வள்ளுவர் வந்து தவம் சொல்றாருன்னு வைக்கிறேன் அருள் இடமே கடுத்தது என்ன புலார் மறுத்தலா ஏதோ ஒன்று வச்சு அதனாலதான் வந்து தவம் சொல்றார் சேர்ந்து தான் அதெல்லாம் புலால் மறுத்தல் இன்னா செய்யாமை வெகுளாமை இதெல்லாம் அதை ஒட்டியே கருத்துக்கம் பையா அதனால வேதத்துல சாஸ்திரங்கள்ல எங்கெல்லாம் ஈஸ்வரன் ஜீவாத்ம பரமாத்ம பேதம் சொல்லியிருக்கோ அது அதிகாரி பேதத்தினால அப்படி சொல்லியிருக்கு வாஸ்தவமா ஜீவாத்ம பரமாத்மேதைய ஆமைவேதம் ஆமே அதுஷியோடு தயுனையன் கதம் இமாம் உத்தமாம் ஏகத்துவ திருஷ்டி பிராப்னுயூர் திருஷ்டி அதாவது அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உபாசனைகள் எல்லாம் அருளி இருக்கிறது ஆகவே உபாசனையே பற்றி கொண்டிருக்காதே இவ்வளவு நேரம் படிக்கிறதோட சித்தாந்தம் என்னன்னா சகுண பிரம்ம உபாசன அபிமானத்தை விடுதான் தாற்பயம் சகுண பிரம்ம உபாசன அபிமானத்தை விடு ஆழமான மனசுல சகுன பிரம்மோபாசனைக்கு இடம் வேண்டாம் ஜாகிரத சகுண உபாசனை தான் சகுன பிரம்ம உபாசனையை விட முடியும் ஆனா நிறைய பேருக்கு அபிப்பிராயம் சகுண பிரம்ம உபாசனையை விடுறதுக்கு மனசு விடுறதுக்கு அதத்தான் இங்க கௌடபாதாச்சாரியார் எடுத்தவுடனே நிந்த பண்ண ஆரம்பிச்சார் நீயே பிரம்மனா இருக்கிற போது நீ என்னது பிரம்மன உபாசனை பண்ற பிரம்மத் எத்தனை வருஷத்துக்கு பண்ண போற சாகர்தான் சகுண பிரம்மோபாசனை தான் பரமார்த்தமா இல்ல இருக்கு என்ன சந்தேகம் இருக்கு சகுண பிரம்மோபாசனைய அது சகுண பிரம்மத்தில் வந்து ஏக்கரூபமாக இருந்தாலும் சரி விஸ்வரூபமாயிருந்தாலும் சரி ஏன்னா வேதத்தில் வந்து பெரும்பாலான உபாசனை விஸ்வரூப உபாசனையாக தான் இருக்குது ஏக்கரூப ரொம்ப கம்மி அதெல்லாம் புராணத்தில் தான் இந்த விஷ்ணு புராணம் இந்த பாகவதம் இதில் தான் வந்து கிருஷ்ணனையே பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும் இதையே பண்ணிகிட்டு இருக்கணும் கந்த புராணம் எடுத்தால் முருகனையே பண்ணிட்டுருக்கணும் இப்படி எல்லாம் சக்தி புராணத்தை எடுத்தால் தேவி பாகவதத்தை எடுத்தால் தேவியவே பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் இந்த உண்மையை புரிஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் விவகாரத்தில் ஏதோ நமஸ்காரம் பண்ணால் ஓகே ஆனால் அது என்ன ஆகுனா நீங்கள் ஆழமாகணும்னு சொன்னால் கொஞ்சம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் நமக்கு தடுமாறும் என்ன சுவாமிஜி நீங்கள் தான் இதையும் சொல்கிறீள் அதையும் சொல்கிறேன் குழப்பிறேலே நான் கவுடபாதாச்சாரியரோடு சேர்ற போது நான் என்ன பண்ணுறது அவர் கட்சியில்தான் சேர்ந்தானோ அவரை பற்றி சரியாக சொல்லணும்னா நான் வந்து அதை பூசி மெழுகணும்னா மொழிகிடுவேன் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு தெரியாது எனக்கு மெழுக தெரியுது அழகாக பூசி மெழுகி இப்படி இப்படி சமாளித்து என்ன கஷ்டமாக என்ன ஆனந்தமாக சொல்லிட்டு போய்டுவோம் அது வந்து ஸ்பேஸ் அதாவது இந்த இதில் இன்னொரு விசேஷம் இது பாருங்க நமக்கு பொய்யுன்னு தெரிஞ்சும் கூட என்ன உண்மை தெரியும் நமக்கு பொய்யும் தெரியும் ஆனால் உண்மைன்னு தெ உண்மை எதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் பொய்யை பேசுறது பாருங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும் தெரிஞ்சத்துக்கு பிறகும் பொய் சொல்கிறது அந்த பொய் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் வந்து நியாயமாக இருந்தால் பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனும் புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என எல்லாருக்கும் நம்ம உபதேசம் பண்றது விவகாரத்தில் என்ன தர்மமும் சகுண பிரம்ம நிஷ்டையும் தான் வேற என்ன சொல்றோம் தர்மத்தை சொல்ல வேண்டிதான் நம்ம கடமை தர்மத்தை பலனை விரும்பினாலும் பரவாயில்லை தர்மத்தை விடாதக்கா அதுதான் நம்ம சொல்லுவோம் பலனை விரும்புறதுக்காக நீ தர்மத்தை மீறி அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்லைன்னு கூட சொல்றது தப்பு அது தப்பு அ தர்மம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம வாய் சொல்லக்கூடாது வழிக்கு கொண்டு வர பொறுத்து இருக்கிறது நம்ம எங்கயா இதை சொல்ல போய் கடைசியில் நம்ம மாறி போயிடக்கூடாது அதுவாகும் ஜாக்கிரதையா தான் அப்ப ஆசிரமீன திருஷ்டுக்கு பொய்தான் சொல்றது சாஸ்திரமே பொய் தான் சொல்வது ஏன் பொய் சொல்றது இவனை மெய்யான பொருளுக்கு கொண்டு போகணும்னா அவன் இருக்கிற பொய்யில் போய் அவன் பொய்யவே ஆமாம் உண்மைன்னு சொல்லி அல்ல ஆனால் இதுக்கு உண்மை இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் இது வந்து எவ்வளவுதான் சொன்னானும் இது இன்னமும் இருக்கிறது அதுக்கு தான் நான் சொன்னேன் அத்வைதது வான் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறது அப்போ வரும்போது தான் அது அப்போ சாஸ்திரத்துக்கு வந்து பொய் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு பொய்னா ஜாகிரதையாக புரிஞ்சுங்க நம்ம அனுபவத்தை நம்ம எதை நம்ம சத்தியம் நினச்சிட்டு இருக்கோம் உலகமே சத்தியம் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை போய் இதெல்லாம் காணல் நீர் இந்திர ஜாலம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்கண்ணே இப்போ ஜனாதிபதி புதுசாக பதவி ஏற்றுக்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன நடைமுறையில் இருந்துட்டு கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் உப்பாசத்தே பேச முடியுமா சொல்ல முடியாச வேதத்தில் சொல்ல சொல்ல நமக்கு அது அது நம்மளுடைய நன்மைக்காக வேண்டிய சாஸ்திரம் அப்படி சொல்லி இருக்கிறது ஜாகிரதையாக புரிஞ்சு எடுத்த எடுப்பிலே நமக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது இப்போவே என்ன அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கா என்ன நமக்கு இவ்வளோ இருந்தாலே சந்தேகம் வருது நம்ம மெச்சூரிட்டி போருமோ போராதுன்னு சொல்லி ஆகையினால அதில் வந்து அப்படின்னா சாதாரணமாக இந்த சாஸ்திரத்தோட வாசனையே இல்லாதவர்கள் அவர்களுடைய கெத்தி என்ன அப்போ அவர்களை எப்படி கரையற்று நம்ம வேணும்னா உங்களுக்கு பிடிச்சு போச்சு வேண்டாம் இது நல்லா இருக்கு சுவாமி நாங்க இனிமே சகுன பிரம்ம உபாசனையே இப்பவே ஆத்தங்கடில முட்டிட்டோம் விட்டு விடுறோம் சொல்லலாம் ஆனா நம்ம இன்னொரு கஷ்டம் வேற இருக்கு அடுத்தவனுக்கு வழிகாட்டு அனதிகாரிக்கு இப்ப நமக்கு உத்தம அதிகாரியா இருந்து நமக்கு அது புரியறதுன்னே வச்சுப்போம் நமக்கு ஸ்பஷ்டமா புரியறது நிற்குண பிரம்ம உபாசனை கோரும் நமக்கு இந்த சகுண விஷ விஷயமே வேண்டாம் இனிமே நமக்கு தெளிவாக தெரியறது முட்டுடலாமான்னா நம்ம முன்னோர்கள் அப்படி நினச்சிருந்தா அவங்க நம்மளுக்கு கொடுக்காமல் போயிருந்தா நமக்கு இது கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காரு ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா வழிகாட்டுறதுக்காக மற்ற ஏன்னா என்றைக்குமே என்கேஜி இருந்துகிட்டே இருக்குது அந்த குரூப்புக்கு வழிகாட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அவங்களோட சேர்ந்து நான் இதுக்கு நல்ல ஸ்லோகம் சொல்கிறேன் எல்லாத்தையும் கீதையில சோர்ஸ் இருக்குதான் மைன் மூணாவது அய்ச்சாவது சாக்கிய விவரத்து விசாரீர்ஷுலோகிரிபேதம் ஜனவேத் அஞ்சாந்திதான் ஜோஷயேத் சர்வ்மா வித்வான் யுக்த சமாச்சரம் இருக்கோ அதோட அர்த்தம் ஞாபகம் நம்ம படிக்கிறது உபனிஷத்து கீதை தான் அஸ்திவாரம் கீதை கீதைங்கிற அம்மா மேலே உட்கார்ந்துருந்தான் உபனிஷத்தை நான் கீதையோட அம்மாவோட கீதைங்கிற அம்மாவோட தோளில் உட்காண்டிருந்து உபனிஷத்தை பார்க்குறோம் தெரியுது அறியாமையில் இருப்பவர்களை குழப்பி விடாதே கிருஷ்ணர் நிபம் அவர்களை வித்வான் என்ன பண்ண அவர்களை பண்ணும்படி தூண்ட வேண்டும் சம்முக்கு ஆச்சரண் அவங்க கூடவே இருந்து ரொம்ப சுத்தா பக்தியோட அப்படியே பண்ணி பண்ணி காட்டணும் இந்த பக்தியை நாம பண்ணி அவனுக்கு எப்படி பக்தி பண்றதுன்னு காட்டி இப்போ குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு கம்பெனி கம்பெனி அம்மா அப்பா தான் நிறைய நாலஞ்சு இருந்தால் பரவாயில்லை இது ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்போ இதுக்கு அதுக்கு கம்பெனி கொடுத்தாக வீட்டில் இருக்கிறதுலாம் எல்லாரும் அங்கங்கே கொஞ்சம் சிறுசுமே முடியலன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணணும் அந்த கம்பெனி கொடுக்கணும் அந்த குழந்தையோட நாம விளையாடும் இல்லையா நாம விளையாடுற போது அந்த குழந்தைக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் எப்படி விளையாட முடியும் எப்படி விளையாடும் இந்த குழந்தைய நிஜமாவே குழந்தைய ஆயிடும் அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு மாறிடும் அழுகணி ஆட்டோம்னு ஆடி காட்டணும் தெரியணும் நடிக்கணும் அப்படிலாம் பண்ணா குழந்தைகள் என்ன பண்ணுவோம் ஏமாத்தினாரு சாமியார் என்ன ஏமாத்தினார் விடுதேனா அப்புறம் ஜெயிச்சிட்டேன் தர்மமா நடிச்சுடும் அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுடும் அதுக்கு நமக்கு வந்து அந்த அனுகிரகம் இருந்து அஜானம் கர்ம சங்கீனா அப்புறம் என்னது இன்னொன்று பார்த்தோம் எப்படி என்னன்னு சொன்னார் கிருஷ்ணர் சத்தா அதுக்கடுத்து தானே என்ன சத்தா கர்ம நேத்சம் முன்னாடி அடுத்தது மறந்து போச்சு இருக்கு எத்தியதாக சையத்மாணம் குறித்தே லோகஸ்தது வர்த்ததே அடுத்ததான் புத்தி இல்லை நமே பாஸ்தி கர்த்தியம் திருஷுலோக்கிஞ்சன நான்கி யதிஹ்யம் நத்தேயம் ஜாதுக்கமியதன் மம வந்த மனுஷியா உத்யுமே நுறியேதம் சங்கரஸ் கத்தியம் உபஹனிய விவசா அதுக்கடித்த நுத்திபேதம் ஜனையேதா கர்மசினோகத்தை நல்ல உங்களுக்கு அந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னு ஒரே ஆனந்தம் இந்த ஸ்லோகம் புரியும் உத்தம இதை வந்து ஒப்பிடுக பகவத்கீதை மூணாவது அத்தியாயம் ஜனையே ஒப்பிட்டு பார்த்த தெரியும் அணுக்கம்பையா ஸ்ருதி உச்சியே அப்புறம் அதே உபனிஷத்து தான் சொல்றது என் மனசா நனுத்தே ஏனாகு மனோமத்தம் ததேவ பிரம்மத்தம் வித்தி வேதம் எதிதம் உபாசம் ஆனால் ரொம்ப முந்தியெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் படிக்கிற காலத்தில் எல்லாம் ரொம்ப இந்த ஒரு இந்த ஒரு வேகம் இருக்கும் ரொம்ப இமோஷனலாக படிக்கிற போது இந்த அத்வைதம் இந்த இதெல்லாம் படிக்கிறத என்ன எதுக்கு இந்த மடத்தில் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து இதாக இருக்குங்க அவ்வளோ தெளிவாக சொல்கிறதுக்கு வந்து ஆத்மா ஒன்றுன்னு சொல்லியிருக்கு சர்வாத்மான்லாம் சொல்லியிருக்கு என்னத்துக்கு இந்த மட்டத்தில் விழுந்து விழுந்து காலம்புற பூஜை மத்தியான பூஜை ஏன் பண்ணுறப்ப நான் அதை இப்போ வந்து அது தெ அப்போ எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப உந்துது ரொம்ப ரொம்ப உந்து வீவுதே வச்சுக்க மாட்டேன் ஒரு காலத்தில் இடையில் ஒரு காலத்தில் எனக்கு பிடிக்காது வீவு எல்லாம் பிரம்மன் ஆயிட்டேன் அப்படிலாம் இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சது இது வியாபாரிகம் பாரமார்த்திகமே புரியல அப்புறம் இதெல்லாம் குரு எல்லாம் சொல்லி அதெல்லாம் புரிய வச்சதுக்கு பிறகு தான் அது புரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுது எப்படி இது அழகாக பேலன்ஸ் பண்ணணும் வெளியிலெல்லாம் பார்த்தா நமக்கு சரீரம் என்ன நான் சரீரமாக நினைக்கிறேன் உங்கள்கிட்ட சரீரமாக நிற்கிற போது நம்ம எல்லாம் லௌக்கிக விவகாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை அழகாக தர்மமாக பண்ணணும் அதே சமயம் ஆழமான மனசில் இந்த ஏகத்துவ அத்வைத ஜ பூர்ணமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த இதெல்லாம் வரணும்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு அதையே நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறது நல்லது அப்புறம் பலப்படுத்தினுட்டோமான அதுக்கு கூட ஒரு கருத்து நான் பார்த்தேன் ராமகீதையில் இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் லக்ஷ்மணருக்கு ராமர் சொல்ற மாதிரி அதாவது பலமில்லாத ஞானம் பலமுள்ள ஜானம்னு சொல்கிறார் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை பலம் இல்லாத ஞானம் பலமுள்ள ஜானம் எங்க கான்டெக்ட் ஞாபகம் இல்லை சரியா விசாரசாகிறது கூட இது வரது இந்த டாபிக் இருக்கு விசாரசாகிறது அதாவது ஞானத்துக்கு அப்புறம் கர்மா பண்ணலாமா ஞானத்தோட கர்மா பண்ணிட்டு இருக்கலாமா மோக்ஷம் ஞானத்தினால்தான் தெரியறது ஆனால் கர்மா பண்ணலாமா வேண்டாமான்னா அதுக்கு ஒரு பதில் இந்த ஞானம் பலப்படுற வரைக்கும் கர்மாவை நிறைய குறைச்சிக்கிறது நல்லது ஞானம் நல்லா ஸ்ட்ராங்காக உக்கனிஷத்துலாம் படித்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஞான பலம் வந்துவிடுத்துன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் ஆக்ஷன் பண்ணு அது வந்து பலப்பட்டுருக்கோம் அது ஒன்று ஒன்றும் பண்ணாது அப்படின்னு விசாரசாகத்தில் டாபிக் ஒரு இடத்துல இருக்கிற ஞாபகம் இருக்கிறது ராமகீதையை கூட வேண்டாம் விசாரசாகரத்தில் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டதாக படித்ததாக ஒரு நினைவு விசார சாகரத்தில் இருக்குது பலம் இதெல்லாம் நான் கொஞ்சம் இதுக்காக சொல்றேன் ஆத்ம வேதம் சர்வம் சரி இப்போ அடுத்தது இப்போ பதினேழாவது ஸ்லோகத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா த்தை பற்றி பேசுகிற ஐதிகளை பற்றி பேசுகிற ஒரு ஸ்லோகத்தில் இந்த கருத்து வருது ஷாஸ்திர உப பத்திபாம் அவதாரித்தாத் அத்வயாத்ம தரிசனம் சமய்தரிசனம் யுக்தியினாலும் விளக்கப்பட்ட விளக்கப்பட்ட அத்வயத்மதர் சமய்தரிசனம் தாஹ்யம் பாஹ்யாத் மிதா தரிசனம் அன்யத்து ஆ ஆத்ம ஏகத்துவ தரிசனம் தான் சமயக் தரிசனம் மற்றதெல்லாம் மித்யா தரிசனம் இத்தி தரிசனம் ட்வைத்தினாம் ட்வெத்தினாம் தரிசனம் மித்தியா தரிசனம் ட்வைத்திகளை பற்றி பேசுகிற இந்த ஒரு ஸ்லோகம் ராகத்வேஷாதி தோஷ ஆஸ்பத்வ கசம் அதை பற்றி அடுத்த ஸ்லோகம் வர்றது நல்லா படித்து புரிஞ்சுக்கலாம் ஸ்வசித்தவியவாசு தைர்த்த ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது எல்லா ஸ்லோகமும் முக்கியம் தான் இந்த ஸ்லோகத்தில் துவைத்தம் அசாது அப்படி சொல்ற துவைத்தம் உத்தமம் அல்ல ரெண்டு கருத்து சொல்ற துவைத்த மதம் ராகத்வேஷமுடைய மதம் அத்ைத்த மதம் ராகத்வேஷஷ ரகித்த மதம் இது சித்தாந்திகளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வச்சுன்னு சொல்கிறாரு கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணு இப்போ வந்து துவைத்திகள்னே ராகத்வேஷம் இல்லாதவங்களை பார்க்குறோம் நம்ம இல்லையுன்னு நான் சொல்ல மாட்டேன் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் இப்போ சமீபத்தில் கூட ராமகிருஷ்ண விஜயத்தில் எழுதிருந்தாங்க என்ன சொல்கிறாருன்னா இந்த பாக்கிட்ட பேசுகிற போது சொல்கிறார் என்னுடைய சொற்பொழிவுகளால் தான் எனக்கு என்னுக்கு பேரும் நினச்சிருக்கியா அப்படி கேட்குற என்னுடைய சொற்பொழிவுகளால் தான் எனக்கு உலகத்தில் பேரும் புகழும் கிடைச்சிதுன்னு நினைக்கிறியா அப்படி அர்ப்பணும் கேட்குற அப்படி தான் நீங்களாம் நினைக்கிறீங்க சொற்பொழிவுகளால் தான் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சது இவ்வளோ பெரிய ஸ்தாபனங்கள்லாம் உருவாகி இருக்கிறது நீங்கள் கருதுகிறீர்களா அப்படின்னா அது இல்லைங்கிற என்னுடைய சொற்பொழிவுகளால் இல்லை நான் மக்களிடம் பழகுகின்ற முறையினாலும் என்னுடைய ஒழுக்கத்தினாலும் தான் எனக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் இந்த வார்த்தை அவரே உபயோகப்படுத்துகிறேன் நான் மக்களிடத்தில் பழகிற முறை என்னுடைய ஒழுக்கம் அதனால தான் எனக்கு இந்த நேம் ஃபேமே தவிர என்னுடைய சொற்பொழிவுகளை புரிஞ்சு என்ன வந்தவன் நான் நினைக்க மாட்டேங்கிறேன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன் அதனால நம்ம மதங்களில் பார்த்தீங்கன்னா துவத்திகளாக இருக்கட்டும் விசிஷ்டா ராமானுஜராக இருக்கட்டும் மத்தவங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பெரிய ஆச்சாரங்களாக கருதப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவர்கள் மக்களிடம் பழகிய விதங்களாக இருக்கக்கூடும் அவர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கக்கூடும் இதெல்லாம் காரணமாக இருக்கும் அதனால் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு சிஷியர்கள்லாம் அவங்க ஃபிலாசபியை ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சு விட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா மனுஷியானாம் சகஸ்ரேஷு தான் நீங்க அத்வைதிகளுக்குள்ளேயே பார்த்தீர்களானா அதுலேயும் நிறைய வித்தியாசங்கள்லாம் சிலதுலாம் இருக்கு அத்வைத குரூப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதைக்கு கமெண்ட் எழுதுறவங்களில் அத்வைதிகள்லாம் இருக்காங்க இது வந்து நீலகண்டர் அவர் மகாபாரதம் முழுவதுக்கும் கமெண்ட் எழுதிட்டார் பாரத தீபம்னு சொல்லி மகாபாரதத்தினுடைய தொண்ணூத்தி ஆறாயிரத்து செல்ற ஸ்லோகங்கள் தொண்ணூத்தி ஆறாயிரம் செல்ற ஸ்லோகம் இருக்குது கிட்டத்தட்ட லட்சம் ஸ்லோகம் வச்சுக்கொண்டேன் ஒரு லட்சம் இல்லை அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ரி எழுதியிருக்கார் நீலகண்டர் பாரத தீபம்னு பேர் அவர் எதுவும் தட்சிண தேசத்துக்காரன்னு தான் சொல்கிறாங்க பொண்ணு அப்புறம் வந்து அந்த எட்டு கமெண்ட்ரி வச்சுருக்கோம் நாங்கள் பகவத்கீதை எ நிறைய கமெண்ட்ரி இருக்குது எட்டு கமெண்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்து சங்கரபாஷம் அப்புறம் ஆனந்தகிரி அப்புறம் மதுசூதன சரஸ்வதி அப்புறம் ஸ்ரீதராச்சாரியார் அபினவகுப்தாச்சாரியார் அப்புறம் வந்து தனபதி பாஷ்யோத்கரிஷ தீபிகா இப்படியெல்லாம் கமெண்ட்ரி இருக்கு இந்த கமெண்ட்ரி எல்லாம் அத்வைதா பீப்புள் ஞாபகம் ஆனால் இந்த கமெண்ட்ரியிலேயே இந்த பாஷ்யோத்கரிஷ தீபிகான்னு ஒருத்தர் இன்னொன்று ராமராய கவி தனியாக எழுதியிருக்கு பாஷ்ய அர்க்க பிரகாஷிகா பாஷ்ய உத்கரிஷ தீபிகா பாஷ்யத்தினுடைய பெருமையை விசேஷமாக சொல்ற கமெண்ட்ரி அது எது தனபதி எழுதினது ஒரு பேர் தனபத்தி பாருவோம் தனபத்தி இத்தனை கமெண்ட்ரி இருக்கு இது போராத்துக்கு பாஷ்யா இருக்க பிரகாஷிக்க எழுதிட்டாங்க இதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கமண்டாக்டர்ஸுடைய கமெண்ட்ரியவே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார் இவருடைய கமெண்ட்ரி சரியில்லை இந்த தோஷம் இருக்கு பாஷ்யத்துக்கு இதுக்கு விரோதம் வர்றது அப்படின்னு அதுலேயே காட்டுவாங்க கீழே கீழே காட்டுவார் அது பார்த்தா அதில் பார்த்தா தெரியும் பெரும்பாலும் இந்த மதுசூதன சரஸ்வதிக்கும் இந்த ஸ்ரீதரருக்கும் இந்த நீலகண்டருக்கும் அங்கங்கே கூட்டு எழுந்துகிட்டே இருக்கும் எங்கேயாவது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்கன்னா இந்த ஸ்ரீதரன் வந்து கொஞ்சம் பக்தி பிரதானம் மதுசூதன சரஸ்வதி யோகம் பக்தியும் பிரதானமாகவே கொண்டு போவார் எல்லாம் பார்த்தா தான் தெரியும் படித்தாதான் தெரியும் அழகா கொண்டு சேர்த்துண்டே வருவார் ஸ்ரீதரர் வந்து பக்தியை கொஞ்சம் பிரதானமா எழுதுவார் சர்வ தர்மான் பரித்திரத்தை எல்லாம் பார்க்கலாம் எதுக்கு சொல்றேன் இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு கருத்து சிறிய அளவு பெருசு சொல்றதெல்லாம் ஜெயிதன் ஆனா அதுல எங்கேயா கொஞ்சம் யோகத்தை மசாலா போட்டாலோ இங்கே இந்த பக்தியை கொஞ்சம் இந்த இதெல்லாம் மசாலா போட்டாலும் இதெல்லாம் மசாலா கேர்ஃபுல் அப்படிம்பர் சொல்லுவார் இதில் இன்னொரு விசேஷம் இந்த பாஷியார்க்க பிரகாஷிக்கார் ராமராய்கி இவருக்கு வேலையே அத்வைதத்தை விளக்கிறது ஒரு பக்கம் விசிஷ்டாத்வைதத்தை தலைகீழாக என்ன அளவுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் விசிஷ்டாத்வயத்தில் இருக்கிற குறையெல்லாம் எழுதி தத் மானதுஷம் ராமானுடைய அறிவோ அறிமு அப்படின்னா கேள்வி இத்தனைக்கு ராமானுஜரை படிச்சவரும் ராமானுஜரை சும்மா ஒண்ணு எழுதுறதில்லை சும்மா ஒண்ணு எழுது உங்களுக்கு இதெல்லாம் கேட்டபிரியுமோ இந்த ஆசிரமத்துக்கு ஒரு நமஸ்கார இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு நமஸ்காரம் பார்த்து தோணிடு அவ்வளோ இருக்கு என்ன இப்ப படிக்க போற புஸ்தார்த்தை அப்படின்னு போறது அவரவர்களுக்கு அவங்க அவங்க சித்தாந்த வியவஸ்தையில் துவைத்தினோ திருடம் நிஷ்டிதாக அவங்களுக்கு துவைத்தம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆத்ம பகுத்வத்திலையும் ஜீவாத்ம பரமாத்ம வேதத்திலையும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் துவைதிகள் நம்ம இப்படிலாம் படிச்சிருக்கவே மாட்டோம் சும்மா எங்கேயோ அங்கங்கேயும் பார்த்துருப்போம் நம்ம படிக்கிறதெல்லாம் சாஸ்திரத்தை டைரெக்டாக படிக்கிறது இல்லையே விவேகானந்தர் சொற்பொழிவுகள் படிச்சிருப்போம் அந்த சொற்பொழிவுகளை விளக்கின புஸ்தகங்களை படிச்சுருப்போம் டேரெக்டாக உபனிஷத்தை எங்கே படிக்கிறோம் இல்லையா இல்லை நம்ம படிக்கிற இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே நாங்களாம் நுழையிற போதே அதுதான் படித்தோம் நீங்களும் அப்படி தான் படிச்சுருப்பீங்க எல்லாரும் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா இப்படி படிச்சிருக்கோம் அவர் எங்கே உபனிஷத்தை கமெண்ட்ரி பண்ண கமெண்ட் பண்ணுறார் கிடையாது அங்கங்கே நிறைய இடத்துல சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கார் அதெல்லாம் தொகுத்து போடப்பட்டிருக்கு அது சாஸ்திரத்தில் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு கமெண்ட்ரி அவர் எழுதலை எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தர் எந்த யோக சூத்திரத்துக்கு விளக்கம் சொன்னதாக சொல்லுகிறார் ராஜயோக விளக்கம் அப்படின்னு இருக்கு அதில் வந்து கடைசியில் அதெல்லாம் வந்து சூத்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னதாக போடப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் பொதுவளைய பொதுவாக பேசப்படுற வாக்கியங்கள் அதெல்லாம் அதை வச்சு கொண்டு நாம் வந்து ஒரு சித்தாந்தம் பண்ணிக்க முடியாது அப்புறம் அதெல்லாம் தொகுத்து இப்போ அப்படிலாம் போடுறாங்க எனது பாரதம் அமர பாரதம் ஒரு புஸ்தகம் ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம் அங்கங்கே பேசினதெல்லாம் இது பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்து அழகாக போட்டால் அது கொஞ்சம் இன்னும் நமக்கு பலம் உள்ளதாக எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நான் ஓப்பநாசெல்லாம் பேசுறேன் அப்போ அங்கங்கே கம்யூனியெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனால் டைரெக்டாக சாஸ்திரத்தை சுவாமி விவேகானந்தர் விளக்கி சொல்லவில்லை ரி ரிஷிகே சிவானந்த சுவாமி வந்து கீதைக்கு இதை எழுதிருக்கார் நம்ம சித்வான் சுவாமி எழுதியிருக்கார் கீதைக்கு எழுதியிருக்கார் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதியிருக்கார் ஆங்கிலத்திலேயே எழுதியிருக்கார் இவர் ரிஷிகே சிவானந்த சுவாமி எழுதியிருக்கார் ஆனால் ராமகிருஷ்ணம் அடுத்து மற்ற சுவாமிகளெல்லாம் சாஸ்திரத்துக்கு அற்புதமான கமெண்ட்ரெலாம் எழுதிட்டாங்க விவேகானந்தர் எழுதலைன்னாலும் மற்ற சுவாமியில் கம்பீரான சுவாமிகளுடைய பிரம்மசூத்திரம் பெஸ்ட்டு புக்கு அப்புறம் ஜீவன் முக்தி விவேகம் என்னெல்லாம் புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க பஞ்சதஷி எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாரு ஆனால் மட்டத்தில் இந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறார்கள் அதெல்லாம் கிரமங்கள்லாம் இருக்குது எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு இது பார்த்தா தான் இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம முதல்ல படித்ததெல்லாம் வேறு இப்போ டைரெக்டாக சாஸ்திரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணி முறையாக படிக்கிற போது அது தெளிவும் கிடைக்கும் அங்கே எங்கெங்கே குழப்பங்கள் இருக்குங்கிறதும் தெரியும் அந்த குழப்பத்தை பற்றின தெளிவும் கிடைக்கும் நான் சொல்றது புரியல குழப்பங்களை பற்றியும் தெரியும் அந்த குழப்பங்களும் தெளிவாக தெரியும் அந்த குழப்பங்களை நீக்கி தெளிவாக நீக்கிக்கிற தெளிவான அறிவும் கிடைக்கும் இத்தனையும் கிடைக்கும் ஆனால் ரொம்ப பொறுமை அதனால் நமக்கு கிடைக்கிற ஞானபலம் ஈடு இணையற்றது ஒரு இமோஷனல் ப்ராப்ளம் வராது ஒன்னும் வர முடியாது ஒரு சைக்கலாஜிக்கல் வர முடியாது என்னன்னா திருடம் நிச்சிதா அவங்க அத்வைத ஒத்துக்கிறது அத்வைதிகள் அவங்களுக்கு அத்வைதம் அவர்களுக்கு ஏற்புடையதல்ல நாம துவைதத்தை ஒத்துக்கிறோம் பரமார்த்தமா ஒத்துக்கல வியாபகாரிகமா ஒத்துக்கிறோம் அவர்கள் வியாபகமாக சரி பாரமார்த்திகமாக சரி அத்வை அவர்களுக்கு வியாபாரிக பாரமார்த்திகமே இல்லை நமக்கு வியவகாரம் வேற பாரமார்த்திகம் வேற அதனால் நமக்கு வியாபகாரிக பாரமார்த்திகேதம் அத்வைதிகளுக்கு இருக்கிறது மே பாரமார்த்திகம் எனவே அவர்களுக்கு பாரமார்த்திக வியாவிகேதம் என்பது சாஸ்திரத்தில் கிடையாது கிடையாது கிடையாது அதனால என்ன பண்ணுகிறாரு அது ரெண்டு ரெண்டு கருத்து சொல்றாரு சங்கராச்சாரன் அதாவது துவைத்த மதம் மோக் ஹேத்து கிடையாது அது மோக்ஷத்தை கொடுக்க முடியாது ஸ்ருதி விரோதம் சித்தார்த்தம் முக்திக்கு காரணமாக முடியாது இது கவுடபாதர சொல்லிட்டு இருக்க அதுக்கு சங்கராச்சாரிய கமெண்ட் ஸ்ருதி விரோதம் மோக்ஷத்துக்கு காரணம் கிடையாது யுக்தி விரோதம் ஸ்ருதி விரோதம் யுக்தி விரோதம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை சம்சாரம் அணுவ சம்சாரம் தொடர்ந்து இருக்கத்தான்சாரம் நீங்க சரி இன்னொன்னு சொல்ல அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை விட தயாரா இல்லை அது ரொம்ப பண்ணி ஆகணும் அது நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இங்க படிக்கிற பையன்களை பார்த்தீங்கன்னா தைத்த பையனா இருக்கான் இருக்குமே பார்க்க மாட்டோம் என்ன வேத பாடசாலையில் வந்து இவன் துவைத்தியா விசிஷ்டா துவைத்தியா துவைத்தியான்னு பார்க்க மாட்டேன் இதில் படிக்கிற பையன்கள் துவைத்தி பையனெலாம் உண்டு ஐயங்காரும் கூட சேர்ந்துப்போம் எல்லாரையும் சேர்ந்துப்போம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் வேதம் வந்து எல்லோருக்கும் ஒன்று அதுதான் பெரிய அதிசயம் வேதத்தை யாரும் மாற்றுறதில்லை வேதத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார் அதுக்கு அர்த்தம் பண்ணுற தான் துவைத்தமா விசிஷ்டா துவைத்தமா இந்த இதுதான் அதில் அவங்க வளருவாங்க பெரியவங்களா போது என்ன பண்ணுவாங்க நம்ம இந்த மடத்தில் இருந்தோம் படித்தோம் அதுக்காக தைத்தியம் மாறி விடலான்னு மாறமாட்டான் தைத்தியாக தான் இருக்கும் அவன் அப்படி தான் இருக்கணும் எதுக்கு மாறணும் இருந்துட்டு போட்டோம் அப்படி மாறுதால் தான் அதுக்கு நிறைய இப்போ இந்த தைதத்துக்குள்ளே கன்வர்ஷன் இருக்கு உடுப்பியில் உடுப்பியில் ஒரு எட்டு மடம் அந்த கிருஷ்ணர் கோயிலை சுற்றி அவங்கதான் வந்து இந்த இந்த கேத்தலிக்கு ப்ராட்டஸ்டன் இருக்குல்ல இவங்களுக்குலாம் அப்பா பரம்பரையே அவங்க தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வருஷா வருஷம் ஒரு டார்கெட்டே இருக்கு அத்வைதிகளை துவைதியா கன்வெர்ட் பண்றது அவனுக்கு இது அத்வைதமாவது தெரியுமா இப்போ கிறிஸ்தவனா போறவனுக்கு இந்துமாதான் தெரியறதோ இந்த ஹிந்துவிசத்துலேருந்து கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆகிறவனுக்கு ஹிந்துவிசம் தெரிஞ்சா கன்வெர்ட் ஆகிறான் சாப்பாடு அதனால் கன்வெர்ஷன் நடக்குது அது மாதிரி நமக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுற குரூப் இல்லை துவைதிகள் குரூப் இன்றைக்கும் நடக்குது நீங்கள் போனீங்க கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா முத்திரை வித்திடுவோம் சாமியார் இப்போ நான் ஹீபூதி வச்சுக்கிற மாதிரி அவங்க பக்கத்தில் ஒரு ஷூட்டு கோலும் ஒரு நெருப்பு சட்டியும் இருக்கும் எப்போவுமே இப்போ வச்சிருப்போம் ஒன்று சங்கு சக்கரம் இருக்கிட்டே இருக்கும் அது சுவாமியார் பக்கத்துலேயே இருக்கும் அப்படி பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னு வச்சுருந்தோம் அப்படியே வச்சுருவாள் சக்கரு வச்சுட்டா இங்கே சங்கு இங்கே சக்கரம் பதிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க சுவாமிகளுக்கு அதுதான் நீங்க அவருக்கு எல்லாம் சொல்லணும் நீங்க தான் அவர் தான் உங்களுக்கு குரு நீங்க அவருக்கு சிஷ்யா நானே நல்ல மெய்ப்பன் இன்னைக்கு நடக்கிறது இப்பவும் அத்தவைதிகளை கூப்பிடுறாங்க வாதத்துக்கு நடந்துதான் இருக்கு அத்தவைதிகளை கூப்பிடுறாங்க இப்போ கூட பெங்களூரில் ஒரு மீட்டிங் நடந்த எனக்கு பத்திரிக்கை அசத் டாபிக் குட் டாபிக் அசத் எப்படி பிரதீத்தி ஆறு அது பெரிய டாபிக் சப்ஜெக்ட் அதை வச்சுக்கிறாங்க அசத் பிரதீத்தி கதம் அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது அதை வச்சுன்னு கேள்வியெல்லாம் சேர்ப்பாங்க நம்ம கிருஷ்ணமூர் சாஸ்திரியிலாம் போயிருக்க அந்த கேசக்கெலாம் எனக்கு அனுப்புலேன்னு சொல்லுவோம் எப்படி வாதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாப்பிக்கை கூட பண்ணுறாங்க ஹோல் ரெண்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் இந்த இந்த ஒரு டாப்பிக்கை வச்சுன்னு பேசப்படுறோம் அசத்து எப்படி பிரதீகி ஆகிறது சச்சே நம்ம என்ன சொல்கிறோம் சச்சே நிவர்த்தேத அசச்சே ந பிரதீயேத்த நம்ம தானே சொல்கிறோம் ஜகத்து வந்து சத்தா அசத்தா நான் இதுக்குள்ள போயிட்டேன் துவைதவாதத்துக்குள்ள சத்துன்னா அது நீங்காது அசத்துன்னா விளங்காது இது சத்துமல்ல அசத்துமல்ல அப்போ அசத்து எப்படி விளங்கும்னு கேட்குறோம் அதுதான் வந்து கேள்வி சரியான கேள்வி தான் அவங்க நியாயம் வச்சுன்னு கேட்குறாங்க நம்மளும் அதுக்கு பதில் வச்சுருக்கோம் சுத்தியெல்லாம் வச்சுன்னு இருக்கோம் சொல்லத்தான் சொல்கிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த டாப்பிக்கே ரொம்ப எனக்கு வந்து சமீபத்தில் பத்திரிக்கை கொடுத்தாங்க அசத் பிரதீதி இதுதான் சப்ஜெக்ட் வைத்திகளுக்கும் அத்வைதிகளுக்கும் வாதம் கோஷ்டி வித்யுத் கோஷ்டி ஆனால் வந்து அதுக்கப்புறம் சண்டைகண்டி தான் கிடையாது பேசிப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க முடிஞ்ச உடனே ஒன்றும் முடிவே வராது கண்டிப்பாக வராது முடிஞ்ச உடனே சரினா எல்லாருக்கும் சம்பாவனம் பண்ணப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க முடிஞ்ச வராது தீர்மானமே நம்ம முடியாது இதை இது பெரிய டாபிக்மா முடிவே முடியாது ஸ்வசித்தாந்தாசம் சைவ சித்தாந்தங்களும் எடுத்துங்களேன் இவங்க வந்து இப்போ திருவாளுதர் ஆதீனம் தருமபுரி ஆதீனத்துக்கு அவங்களுக்குள்ள எத்தனை வேற்றுமை இருக்குங்கிறீங்க ரெண்டு மடம்தான் ரெண்டும் சைவ மடம்தான் எல்லாருக்கும் ஒரே பொருள் சைவ சைவ சிவ பரம்பொருள் செம்பொருள் ஒன்று தான் ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கும் எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கு ஒரு புஸ்தகத்தை இந்த சிவஞான போதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அது முதல் புஸ்தகம் சம்ஸ்கிருதம்னு திருவாடூர் ஆதீன மடம் சொல்கிறது தருமபுரி ஆதீன மடம் சொல்வது இல்லை இல்லைல்ல தமிழில் போட்டதான் முதல் புஸ்தகம் அப்படிங்கிறாங்க இது முதல் நூல் என்ன வழிநூல் என்ன இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு இருக்குது ஆனால் அது ரவுரவாகமத்தின் மொழிபெயர்ப்புத்தான் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்து ரவுரவாகமும் அப்படியே இருக்குது அந்த ஸ்லோகங்களும் இதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை இதைத்தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ரவுராகமத்தில் சேர்த்து விட்டாங்கண்ணா போயிட்டு போட்டு இப்போ இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரிக்கஜாம அதரோட வேதமே தமிழில் தான் முதல்ல இருந்தது அதை சமஸ்திரத்தில் மொழிபெயர்த்து பையரெல்லாம் சேர்த்து வச்சுட்டான்னு இப்போ அது இருக்காங்க அது பெருசாக இருக்குது இப்போ முதல்ல அத்தனையும் தமிழ்ல தான் இருந்தது எப்போ இருந்ததுன்னா இந்த லமூரியா கண்டம் பிரியறதுக்கு முன்னாடி லமுரியா கண்டம் இருந்தபோது சொல்லிவிட்டான் என்ன பண்ண முடியும் சரி கோட் ஆக பரஸ்பரம் தேஷ்ணுங்கிறார் விஷ்ணுலேயே வந்து லக்ஷ்மியும் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் ஒன்னா வேலையாங்கிறது கூட வடகிழக்கு பிரிஞ்சு வடகலை வந்து என்ன சொல்கிறது லக்ஷ்மி வந்து நாராயணன் வந்து கீழே தான் அப்படிங்கிறாங்க தெங்கலை என்ன சொல்கிறாங்க லக்ஷ்மிக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க தாயாரை பார்த்துட்டு பெருமாளை செய் அப்படிங்கிறாங்க வடகலை அப்படி இல்லை என்ன இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் நாராயணன் தான் லக்ஷ்மி லட்சுமி தான் லக்ஷ்மி ஜீவாத்மா தான் லக்ஷ்மியை ஜீவாத்மாவாக்கி வச்சிருக்கிறது வடகலை இதுவும் வந்து என்னென்னா லக்ஷ்மிய ஜீவாத்மா இல்லை பரமாத்மாவுக்கு ஈக்குவல் தான் அதில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறாங்க ஆ மொத்தம் என்னென்னா நமக்கு வந்து போர்வ சுவாமி இந்த ஃபிலாசபிக்குள்ளே நுழைஞ்சா அதுவே ஒரு பெரிய சம்சாரமாக இருக்கும் போல் இருக்கு ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா அதுதான் மகாத்மனோ ஏன பதஸ கந்தா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது ஆனா இவர் சுந்தராச்சர் இவர் கௌடபாதாச்சர் சொல்றார் பரஸ்பரம் விருத்தே அத்வைதம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது எல்லாம் வியாபகாரிகள் சொல்லுற வேதத்துல இருக்கக்கூடிய எந்த வாக்கியத்தையும் நாம விரோதமா எடுத்துக்கல அத்வைதத்தை அவங்க வந்து பரமார்த்தமா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள் நம்ம அதை எடுத்துக்கிறோம் அத்வைதம் வந்து துவைதத்துக்கோ விசிஷ்டாத்வைதத்துக்கோ எதற்கும் விரோதம் இல்லை வியாவகாரிக திருஷ்டில நம்ம ஒத்துக்கிறோம் பாரமார்த்திக திருஷ்டியில தான் ஒத்துக்கிறது இல்லை அவர்கள் அத்வைதத்தை ஒருபொழுதும் ஒத்துக்க ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்ன சொன்னாலும் உன்னாக முடியாது பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தே அயம் அஜாதிவாதே புரியும் அயம் ந விருத்தியத்தேன்னு அர்த்தம் இவன் வேறுபடுவதில்லை இவன் எவன் தான் இந்த அஜாதிவாதத்தை பேசுகின்ற இவன் வேறுபடுவதில்லை வித்தியாசம் இல்லை எனக்கு அவன் சண்டை போட்டு நமக்கு ஒன்றும் அது கவலை இல்லை விஷ்ணுவா சிவனா பண்ணி தைர என்ன விருத்தியதே சங்கராச்சாரியா சொல்ற யாருன்னு இந்த குரூப்பை ஸ்வசித்தாந்தாசு ஸ்வசித்தாந்தோ சங்கராச்சாரியா இருக்கு பின்னால்தான் ராமானுஜாச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் பின்னால் தான் மத்ராச்சாரியார் வந்திருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வரத்துக்கு முன்னாலேயே அந்த மதம் இருக்கு சங்கராச்சாரியார் வரத்துக்கு முன்னாலேயும் சங்கராச்சாரியார் சொல்கிற மதமும் இருக்குது இந்த ஆச்சாரியர்கள் வந்து அந்தந்த சித்தாந்தத்தை பேசி இருக்கிறார்கள் அவங்க அதை பாப்புலரைஸ் பண்ணி இருக்கிறார்கள் அதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கிறது அதை வந்து இவங்க ஒழுங்குபடுத்தி இதெல்லாம் பேசி இருக்கிறார்கள் நான் சொல்கிறார் சங்கராச்சாரியார் காலத்தில் சொல்கிறார் அவர் ராமானுஜரையோ மத்ராஜரையோ எழுத முடியாது ஏன்னா அவங்களுக்கு பின்னாடிதான் வந்துருக்கார் ஹிஸ்டாரிக்கலா கபில காணாத காணாத நியாய விசேஷம் இவங்க என்ன சொல்லுகிறார்கள் அணுவா அணு அணு பத்தி பேசுகிறார்கள் அணுவாதம் இன்னொன்று அனுரூபமாக பேசுறது வந்து பிரதானவாதி பதஞ்சலி வந்து இப்படி இப்படி அவர் இதுலி இன்க்ளூட் இதுல கபிலர் கணாதர் ஆதையஹான் கொட்ட கணாதர் ஆத்மபேதம் திருஷ்டி அனுசாரினா அந்த திருஷ்டியை அனுசரிக்கிறவர்கள் கபிலர் கணாதர் புத்தர் அருகர்னா யாரு ஜெயினர்கள் மகாவீரர் குரூப் இந்த இதை அனுசரிக்கக்கூடியவர்கள் நிச்சிதாக ஏவமேவ ஏ ஏஷா பரமார்த்தா ந அந்யதா இது தத்த தத்திர அனுரக்தாக இந்த வார்த்தை ரொம்ப அழகாக ரொம்ப இமோஷனலி அட்டாச்சுடு புத்தியை உபயோகப்படுத்துறது இல்லை ஜாஸ்தின்னு ரொம்ப வந்து அதுலயே அவர்கள் அனுரக்தா இப்போ நம்மளும் பார்க்கறோமே நம்ம அமைப்புகள்னா இந்த நாட்டில் எத்தனையும் அமைப்புகள் இருக்கு ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்கு உலகம் முழுவதும் இருக்கு ஒரு ஒரு அமைப்புலையும் இருக்கிறவர்கள்லாம் இப்படி இருக்கிறார்கள் அவரவர்களுடைய அமைப்பில் அவரவர்களுக்கு ஆழ்ந்த பற்று இருக்கிறதா இல்லையா இருக்கு அது ஒன்று நம்ம இதுன்னு சொல்கிறது ஏதோ உள்ளேயோ உருப்படியாக இருந்தான்னு சொல்கிறோம் நம்மளுக்கும் கிணறு அங்கங்கே வெட்டிகிட்டே ஏதோ ஒரு இடத்துல உருப்படியாக வெட்டு கொஞ்சமாக தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம சமாதானம் சொல்லிகிட்டுதான் இருக்கும் அது நிறைவு பெறாதவன் விடமாட்டான் தேடிண்டே இருப்பான் அந்த தேடுதல் ஓயாது அந்த உள்ளத்தில் அவனுக்கு நிறைவு வரும் வரை தேடுதல் எவ்வளவுலையும் நிறுத்த முடியாது ஏதாவது ஒரு இடத்துல தேடுதல் நிறைவேறட்டுமே ஆக இந்த மாய அப்படி வச்சிருக்கு அதனால தான் மறைத்தல்னு தெரியும் மறைத்தல் மறைத்தல்னா என்ன அர்த்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாதபடி மறைச்சு வச்சிருக்காரு இந்த மாயாசக்தி ஈஸ்வரனே சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அது அவர் தான் தைரிய ஈஸ்வரானுகிரகாதேவம்சா அத்வைத வாசனா மனுஷியத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சிரயா ஏதத் திரயம் துர்லபம் துர்லபம் திரயமேவைதெய்வானுகிரஹேதுக்கம் மனுஷிய ஜென்ம முமுக்ஷுத்வம் நமக்கு நல்ல சத்குரு பிராப்தி கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணீர்கள் எங்கேயாவது இடத்துல போய் ஸ்டக்காகிடும் அதை தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீக இயக்கங்களில் எவ்வளவு ஆழ்ந்த பற்றோட எத்தனை பேர் ஈடுபடுகிறார்கள் பார்த்தா தெரியும் அதுலேருந்தே அவர்களுக்கு அதில் ஒரு நிறைவு இருக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லாதனால இருக்கலாம் அதுவும் நிறைய எதையும் கண்டுபிடிக்க முடியாது கிரெக்டர் திடீர்னு பார்த்தா மாறிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மாறிடுவாங்க அதையும் பார்க்கறோம் பிரதிபக்ஷம் ச ஆத்மனஹா பஷந்தகா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதிபட்சமாக நினைக்கிறார்கள் வேறு எதிரியாக நினைக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவரை எதிரியாக கருதுகிறார்கள் பஷ்யந்தா தம் துஷந்தஹா இத்தியவம் ராகத்வேஷ உபா உபேதாக அவர்கள் என்னன்னா இன்னொரு மதத்தை சொல்கிறேனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஷ்ணவர்கள் எல்லாம் ஈஸ்வரனும் பரமேஸ்வரனும் சிவபெருமானும் விஷ்ணும் ஒன்றுன்னா உனக்கு மோஷம் கிடையாது நரகத்து போலேன்னா மோட்சம் கிடையாதுன்ட்டால் பரவாயில்ல நரகத்துக்கு போயிடுவேன் அப்ப என்ன பண்ண முடியும் அப்படிங்கன்னா என்னது அவர்களுடைய மதத்தை சொல்றத காட்டணும் கண்டனம் பண்றது பெருசாகிடும் அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா நம்ம பார்க்கறோம் நம்ம மதத்தை நிச்சயம் பண்ணி சொல்றத விட்டுவிட்டு இன்னொரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுல ரொம்ப கவனம் செலுத்தினோமானால் என்ன ஆகும்னு கேட்டா நம்மளுடைய வீக்னஸ் ஆயிடும் நம்மள சொல்ல ஒரு லட்சமே இருக்கு வாதம் ரெண்டு கட்சியிலையும் எது உண்மைனு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் நானும் படிப்போம் நீ உன்னோட மதத்தை சொல்லி என் மதத்தை சொல்லுவோம் எது உண்மைங்கிறது லாஜிக்கலா நமக்கு நல்லா ஒத்துக்க முடியல ரெண்டு பேரும் ஒத்துப்போம் அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் விரோதம் கிடையாது ஆனால் தத்துவ புதோகோ து தவ புபுசோகோ பாஷனம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேர் பேசினா அதுக்கு பேர் வாதம்னு பேர் அப்புறம் வந்து என்னோட மதமே சிறந்ததுன்னு பேசிட்டு மதத்தை பத்தி இன்னொரு மதத்தை பத்தி குறை சொல்றது இல்லை தன்னோடதை பத்தியே பெருசா சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னோடது எப்படின்னா என்னோடது எப்படின்னா இதையே சொல்லிட்டு அதுக்கு பேர் ஜல்பஹான்னு பேர் ஓளல்னு பேர் ஜல்பகா இது இன்னொரு குரூப் எப்படின்னு கேட்டீங்கன்னுட்டா தன்னோடதுல இருக்கிறத குறைய நிறைய உதவும் சொல்ல மாட்டான் இன்னொருத்தர் இருக்கிறது தப்ப மாத்திரம் பேசிட்டு போகும் அதுக்கு பேர் விதண்டான்னு பேர் நம்ம எல்லாத்துலையுமே வாதஹான் சொல்லிட்டோம் விதண்டா வாதம்னு சொல்லிட்டோம் விதண்டான்னு சொன்னாலே இந்த விதண்டை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே போ நம்ம என்ன பண்றோம் இந்த விதண்டா இந்த இதுதானே இந்த விதண்டா வாதம் வேண்டாம்ங்கிறது அப்படின்னு நம்ம பழக்கத்தில் சொல்றோம் பிறருடைய கருத்தை நீங்கிப்பதிலேயே கவனமாக இருந்தால் அதுக்கு பெயர் விதண்டா தன்னுடைய கருத்தை மட்டுமே புகழ்ந்து பேசுகின்றே இருந்தால் அதற்கு பெயர் ஜல்பகா நீ சொல்றதுல இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இந்த இடமெல்லாம் எனக்கு தெளிவா விளங்கலை நான் சொல்றதுல எனக்கும் இந்த இடத்துல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு நான் பெரியவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் இப்படி எல்லாம் ஒரு ஒரு புரிந்துணர்வோட பேசுகின்றிருந்தா அதுக்குாதகா தத்துவ அதனால்தான் கிருஷ்ணர் வேற குவார்கள் சொல்றாங்க மறந்து போயிட்டு அது கடைசியில் என்ன ஆகுனா வெறும் குவரலாக போய்டும் சண்டையாக போய் பிரயோஜனமே இருக்காது இங்கே நான் வந்து அவனுக்கு என்ன பதில் கொடுத்தேன் பார்த்தியா அப்படியே மொழி மொழி முடிச்சான் பார்த்தியோ அப்படின்னா அவனும் பிரம்மன் நானும் பிரம்மன் அந்த உபாதிக்கு என்ன சக்தியோ அந்த சக்திக்கு அந்த உபாதி சிந்திக்கிறது அதனாலதான் பரஸ்பரம் விருத்தந்தே அவங்களுக்கு என்ன ஜீவேதம் சத்தியம் இல்லையா துவைத்த மதத்தில் ஜீவபேதம் சத்தியம் அதனால ராகத்வேஷம் பூர்ணமா போகுமோ ராகத்வேஷம் முடியாது நானும் அவனும் ஒண்ணுங்கிற ஞானம் தான் நிச்சயமா கொஞ்சம் கூட அணு அளவுன்னு ராகத்வேஷம் இல்லாம பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு தான் இருக்கு பிரம்ம சத்தியம் அவனும் நானும் உண்மையிலே ஒண்ணு அப்படிங்கிற ஞானம்தான் என்ன பண்ண முடியும் ராகத்வேஷம் கொஞ்சம் கூட வராது பொறாமையும் வராது ஒருவேளை நம்மளை காட்டில சொல்றாருன்னு உச்சங்களை இருக்கு எத்தனையோ பேர் இருக்கும் சுவாமிகள் இருக்கும் எல்லாருக்கும் இந்த சுவாமியை காட்டில அந்த சுவாமி அப்படி சொல்றாரு இந்த சுவாமி அப்படி சொல்ற அந்த எண்ணம் இருக்கு அது சந்தேகம் என்ன அப்படித்தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா எல்லாம் என்ன இது என்ன பிரம்மனா ஒன்றா இருக்கிறது ஒன்றா இருக்க முடியாது இருக்க கூடாது வேற வேறு இருக்கணும் அதுக்காக ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த உபாதிக்கு என்ன சக்தி இருக்கோ அந்தந்த உபாதி அந்தந்த விஷயத்தை எப்படி இப்படி பிரகாசப்படுத்துருமோ அப்படி இப்படி பிரகாசப்படுத்திட்டு போட்டுமே இதில் என்ன இருக்குது அது அத்வைதத்தில் தான் இதெல்லாம் முடியும் அத்வைதத்தில் தான் அணு அளவு அத்வைத ஞானம் பலம் ஏற்பட ஏற்பட பொறாமை அணு இருக்காது அந்த கருண் போயிடு எல்லாம் நானும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுங்கிற போது நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை என்ன என்ன சொல்ற பாரதியார் ஒரு பாட்டில் ஒரு வார்த்தை சொல்றார் பொய் பொய் பேசும் பொய்யர்களுக்குள் பொய்யனாக இருப்பவன் நான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் பாரதியார் காரகர் தீட்டும் உருவலாம் நான் புண்மையை செய்கின்ற புண்மையாளர் நான் மனப்பாடு நினச்சிருக்கேன் விடுதிலு வானில் திரியும் புள்ளலாம் நான் வானில் பறக்கும் புள்ளலாம் நான் மண்ணில் திரியும் விளங்கலாம் நான் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றார் பாரதியார் அது நல்ல அற்புதமான வேதாந்த பாட்டு அந்த தத்துவங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற பாட்டு மணி ஆயிடுச்சு நான் அதிகமாக பேசிட்டு இருக்கேன் மேலும் பார்ப்போம் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் பரஸ்பரம் விருத்தியன் தைரயம் ந விருத்தே சிந்தியுங்கள் நம்ம அடுத்த வகுப்புகள் இன்னும் நன்றாக சிந்தி ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப் தேகாய தட்சிணா மூர்த்த அய்யனேஜனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்கண்ட மெய்யனேமுபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி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 ஆதிபுநீ ஜாஸ்வரிக்கீ சீக்கீ